ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிராத்தே நமையோனீத்தர் அஹம் கிருத்னா ஞான விஜானத்தை உபதேசம் பண்ணுகிறேன்னு பிரதிஜ பண்ணி ஈஸ்வர லக்ஷணத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த ஈஸ்வர லக்ஷணம்தான் ஞானம் அந்த ஈஸ்வரன் எந்த வஸ்துவுக்கும் அபிநமாக இல்லை பிறகு ஈஸ்வரனுக்கும் ஜகத்துக்கும் ஜீவர்களுக்கும் ஆதாரம் ஒரே சுத்த சைதன்யந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் விஜயானம் இதத உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார் பகவான் நாலாவது ஸ்லோகத்தில் அபராப்ரகிருத்தியை சொன்னார் அஞ்சாவது ஸ்லோகத்தில் பராப்ரகிருத்தியை சொன்னார் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த படைப்பு சிருஷ்டிக்கு காரணம் இதை சாஸ்திரத்தில் அபிநிமித்த உபாதான காரணம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அதாவது ஒரு பொருள் உற்பத்தி அதை செய்யறத்துக்கு ஒருத்தன் இருக்கணும் செடி மரமெல்லாம் முளைக்கிறது தானாக முளைக்கிறது அது வேறு விஷயம் இப்போ நகை செய்யணும்னா ஒரு குடம் வனையணும்னா ஒரு ஆடை தயார் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு கச்சா பொருளும் வேணும் அதை நெய்யறத்துக்கோ வணையறத்துக்கோ செய்கிறதுக்கோ அறிவோடு இருக்கிற ஒருத்தன் வேணும் அவன்தான் திட்டமிட்டு அந்த கச்சா பொருள் அல்லது முதற்காரணம் மெட்டீரியல் காசை நாம ரூபமுள்ள ஒரு வஸ்துவாக மாற்றுகிறான் சில காரியங்களுக்கு உபயோகப்படுறதுக்காக வேண்டி ஒரு குடத்தை செய்கிற போது மண் ஒரு காரணம் அந்த மண்ணை குடமாக மாற்ற ஆய்வுபூர்வமான ஒருத்தர் காரணம் அச்சேதனம் சேத்தனம் ரெண்டும் சேர்ந்து தான் அச்சேதனம்னு சொன்னால் மேட்டர் சேதனம்னு சொன்னால் கான்சியஸ் பீயிங் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு பொருள் உருவாகிறதுக்கு காரணம் அப்படி இந்த உலகத்தை படைக்கிற விஷயத்தில் இறைவன் எப்படிப்பட்ட காரணமாக இருக்கிறார்னா முதற் காரணம் மெட்டீரியல் காசாகவும் இருக்கார் இன்டெலிஜென்ட் காசாகவும் இருக்கார் ரெண்டும் சேர்ந்து ஒரு காரணமாக இருக்கார் அது எப்படி சாத்தியம்னு கேட்டால் சிலந்தி பூச்சி தன்னிடத்துலேருந்து வலையை தோற்றுவித்து வலையை எப்படி இழுத்துக்கொள்கிறதோ அப்படி அப்படின்னு சாஸ்திரத்தில் உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய சொப்பனமும் அப்படி தான் அதுக்கு மூலப்பொருளும் நாம் தான் அறிவு காரணமும் நாம் அது மாதிரி இந்த ஜகத்துக்கு பகவான் உபாதான காரணம்னால் மெட்டீரியல் காசு நிமித்த காரணம்னால் அறிவு காரணம் இன்டெலிஜென்ட் காசு ரெண்டும் அவர் தாங்கிறத சொல்கிறார் அபராப் பிரகிருதி காரணம் பராப்ரகிருதி தான் நிமித்த காரணம் இதை வைத்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் ஹே அர்ஜுனா ஏதத்து சர்வாணி பூதானி யோனினி இது உபதாரையார் அனைத்து வஸ்துக்களுக்கும் இந்த ரெண்டு காரணம் அதாவது அபராப்ரகிருதியும் பராப்ரகிருதியும் சேர்ந்து தான் எல்லா பொருள்களுக்கும் காரணமாக இருக்கிறது யோனினின்னா காரணானின்னு அர்த்தம் இந்த இரண்டும் பராப்ரகிருதியும் அபராப்ரகிருதியும் தான் காரணமாக இருக்கிறது சிருஷ்டிக்கு இந்த படைப்புக்கு அகம் கிருத்ஷனச ஜெகதஹா உபதாரையாக சொன்னால் நல்லா மனசில் வாங்கிக்கணும்னு சொல்கிறார் இது அறிவால் தான் கவனமாக புரிஞ்சுக்கணும் அகம் கிருத்ஸ்ய ஜெகதஹா பிரபவ ததா பிரலயா அஸ்மின்னு சப்ளை பண்ணிக்கணும் ஸ்லோகத்தில் நான் இந்த முழுமையான படைப்பின் தோற்ற காரணமாகவும் பிரபவஹான்னு சொன்னால் நான் தான் இதுக்கு சிருஷ்டிகர்த்தா எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறவன் பிரலயா எல்லாம் எங்கிட்ட தான் ஒடுங்குகிறது எப்படி குடம் மண்ணிலேயே தோன்றி மண்ணிலேயே இருந்து மண்ணிலேயே ஒடுங்குகிறதோ அப்படி அது மாதிரி சமஸ்திரபஞ்சமும் ஆகாஷாதி பஞ்சபூதங்களும் தூய உணர்வுன்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ்ல தான் ஒடுங்குகிறது ஆகவே நான் அனைத்து பிரபஞ்சத்திற்கும் படைப்பிற்கும் தோற்ற காரணமாகவும் இருக்கிறேன் ஆக தோற்றத்துக்கும் மண்ணுதான் காரணம் உதாரணத்துல ஒடுங்கிறதும் மண்ணில் தான் ஒடுங்குகிறது அதை பியூர் கான்சியஸ்னஸ் சுத்த சைதன்யம் தூய உணர்வுன்னு சொல்லக்கூடிய மெய்ப்பொருள் இருந்துதான் எல்லாம் தோன்றுகிறது மாயாசக்தியினால மெய்ப்பொருள்ல நிலை பெற்று மெய்ப்பொருளிலேயே ஒடுங்கி விடுகிறது அதத்தான் இந்த ஸ்லோகம் உபதேசம் செய்கிறது ஏதோ நீ சர்வாணித்யுபாரைய அஹம் கிருத்ன ஜலயஸ்த